மகாலமியே என்றும் அவாள்காலுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் குடி வாழ் தனவாழ் குடி தனமுக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் என் நெஞ்சில் நிறைந்த நேசகாரன் வான் ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதே புதிய கோலமே விழிபயாவிலும் வர்ண நான் ஒரு நாள் காற்றலையோடும் நாட்காலியோடும் சாய்ந்திருக்கும் காற்றலையே உங்களோடு நான் ராகிணி பாஸ்கரன் ஜெர்மனியில் இருந்து காமாட்சி இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும் போது எனக்கு விஞ்ஞாபகமாக இருக்கு மடில் நிகழ்ச்சியை சிறப்பிக்க கவிஞர் கு நா கவி முருக அவர்கள் சும்மா அதுல வாழ்க்கையில் பல போராட்டங்கள் அல்லது சூழ்நிலைகள் அல்லது புலம்பெயர்வு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் முடங்கிக் கொண்டே இருக்கின்றான் முடங்கில் போன மனிதர்களுக்கு ஆறுதல் அளிப்பது இசையும் கவியும் அழகான கவிதை படிப்பவர்களுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு மனதில் ஆறுதல் அடைகின்றது அதே இசையை நாங்கள் கேட்கும் பொழுதும் ஏதோ ஒரு வகையில் மனம் ஆறுதல் அடைகின்றது கவிதையும் இசையும் சேர்ந்தால் நோயிலிருந்து விடுபடலாம் என்பது ஐயமில்லை அந்த வகையில் இவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் மேலோங்கி சிறப்பாக அமைந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு கவிதைகளையும் படித்துக் கொண்டு போகும்போது ஒவ்வொரு மனத்தாக்கங்களில் இருந்தாலும் அந்த கவிதையால் விழிப்புணர்வை தருகின்றது அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை இந்த தேசகானம் வானொலியூடாக சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நேசகானம் திரு கே பிரபாகரன் சார்பாகவும் இசைமடை நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களை வருக வணக்கம் திரு கவிஞர் கவிக்கம் திருமதி ராகுணி பாஸ்கர் அவர்களே நேசகான வானொலி நிலையத்தோடு இணைந்திருக்கும் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் வணக்கம் உங்களை பற்றிய அறிமுகத்தை இந்த நேசகான வானொலிக்கும் நெசகன வானொலி நேர்களுக்கும் உலகம் வாழும் கவிஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் அறியத்தாருங்கள் சென்னை அடுத்த ஒரு கிராமத்தில் தமிழாசிரியர் கூணா நாகலிங்கம் மற்றும் பாலாமணி தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்து கு முருகவேல் என்று பெயர் சூட்டப்பட்ட நான் கவிதை புனைவதற்காக கவின்முருகு என்ற புனை கொண்டு கவிஞர் கு நா என்ற பெயரில் நான் படைத்து வருகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறிக்கொண்டே செல்கின்றது நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே செல்கின்றது அப்படி மாறிக்கொண்டே இருக்கும் நேரங்களில் அதை நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக எடுத்து கவிதைகள் படித்தது உண்டார் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு இணங்க ஒவ்வொரு படைப்பாளியும் தன் கற்பனை வளர்த்தால் விரிந்த உலகத்தில் தன் கற்பனையை விரித்து பார்க்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய கற்பனை வேறு வேறு கருக்களை நோக்கியும் திசைகளை நோக்கியும் பறந்து கொண்டே இருக்கிறது அப்படி அவனுடைய கற்பனையில் அவனுக்கு கருபொருள் கிடைக்கும்போது அந்த பாத்திரத்துக்குள் தன்னை புகுத்தி ஒவ்வொரு படைப்பாளையும் எழுதுகிற போது அந்த படைப்பு சிறந்ததாகிறது அதுபோல் நான் ஒரு கணம் என்னை ஒரு பெண்ணாக சிந்தித்து அந்த பெண் காதல் வயப்பட்டு கணவனாக ஏற்று வாழ்ந்த காலத்தில் அவள் தனிமையை உணர்கிற போது அந்த தனிமை அவன் இருந்து நிறைவேற்றிய ஒவ்வொரு தருணங்களையும் அவள் நினைத்து பார்த்து ஒரு கவிதை எழுதுகிறாள் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு கவிதையை நான் எழுதியிருந்தேன் அந்த கவிதை இப்போது உங்களுக்கு நான் தருகிறேன் கனவோடு கணிந்தவள் படுக்கையெல்லாம் தேடி பார்க்கிறேன் நீயும் நானுமாய் உதித்த அந்த உன்னத காதலை நீ கொடுத்து நான் வாங்கிய அந்த சூடான உயிர் மூச்சு இன்னும் இதமாய் இனிக்குதடா சீராக நீ பேசி சிதையாமல் சேமித்த அந்த புதைந்த சொற்களை தலையன எங்கும் தேடுகிறேன் என்னை அணைந்து உள்வாங்கி நீ சிந்திய புன்னக இதழ்களை கசங்காமல் காற்றோடு தேடுகிறேன் உன் பரிசுத்தின் வாசம் பறவி கிடக்கும் படுக்கை விரிப்பினில் தேடி பார்க்கிறேன் உன் இதழ் பதித்த முத்தத்தின் ஈரத்தை முகம் கழுவாமல் சேமிக்கிறேன் உன் விரல் கோதிய என் தலைமுடியின் அழகினை களைக்காமல் காவல் காக்கிறேன் உன் உள்ளங்கை பதிந்த என் உன் ரேகைகளில் வாழ்வின் வரிகளை வாசிக்கிறேன் நீ தந்த ஒரு துளி உயிரில் நான் உயிர் பெற்று என்னுள் உயிர் கொண்டேன் இத்தனை இனிமைய உண்மையில் நான் கொண்ட காதல் உன் இதயம் சுமக்கும் இன்பம் இதுவே என அறிவேன் தூர இருந்து என்னை தொலைக்கத் தெரியாதவன் நீ அருகிலிருந்து என்னை இன்பத்தில் சம்பவிக்கச் செய்கிறாய் வாழ்க்கையின் அர்த்தங்களை அழகாக்கிவிட்டு என்னுள் நீ தங்கிப்போவதுதான் வாழ்க்கையா வாழ்வில் இதுதான் காதலா என்று இந்த கவிதையை ஒரு ஏக்கத்தோடும் நிறைவோடும் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் இந்த கவிதையை முடிவது போல் முடித்திருப்பேன் ஆக ஒவ்வொரு தருணங்களிலும் தன் கணவன் தன்னோடு இருந்து தன்னை நிறைவு செய்த ஒவ்வொரு தருணங்களையும் இந்த கவிதையில் புகுத்தி அவள் அதை வெளிப்படுத்துவது போல நான் இந்த கவிதை ஒரு பெண்ணாக இருந்து என்னை பெண் பாத்திரத்தில் ஏற்று எழுதப்பட்ட கவிதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையின் மடியில் உங்களோடு ஜெர்மனியில் இருந்த ராகினி பாஸ்கர் து பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு சந்தவரிகள போல்லொடுத்தது மனிதன் ஓடிக்கொண்டே பதிய கவிதை பதிவிடாத கவிதை இரண்டு கவிதைகள் ஒன்று நீங்கள் பதியப்பட்டது இதுவரை இனி எப்படி பதிய போகின்றீர்கள் என்ற கவிதையை இந்த நேசகான வானொலி நேர்களுக்காக தர முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி திருமதி ராகிணி பாஸ்கர் அவர்களே இதுவரை நான் எழுதிய பெரும்பாலான கவிதைகள் புது கவிதைகளை சார்ந்து இருந்தது அதில் கருப்பொருளாக காதலை அகத்தினியை வைத்து எழுதப்பட்ட கவிதைகளாகவே அதிகம் இருந்தது இடைப்பட்ட காலங்களில் இப்போது நான் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் அத்தனையும் மரபு கவிதைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும்பாலான கவிதைகளை நான் மரபு கவிதைகளையே எழுதி வருகிறேன் அவ்வப்போது புது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த மரபு கவிதைகள் அனைத்தும் சமூக சிந்தனையோடு எழுதப்படக்கூடிய கவிதைகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன் ஆக முதலில் எழுதியவை அத்தனையும் பொது கவிதைகள் இப்போது நான் எழுதி வருவது அனைத்தும் மரபு கவிதைகள் ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கும் நேரம் அந்தந்த கவிதைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மனநிலை அதாவது ஒரு நடிகன் எடுக்கும் கதாபாத்திரமாக நாங்கள் மாறி அந்த கவிதையை எழுதுகின்றோம் அப்படி எழுதி கொண்டே இருக்கும் நேரம் ஒவ்வொரு கவிதைகளையும் படித்து உங்களுக்கு வந்த விமர்சனங்கள் எப்படிப்பட்டவை மகிழ்ந்தீர்களா பொதுவாக படைப்பாளிகள் எல்லோருமே பாத்திரங்களை ஏற்கும் போது அதனுடைய கருக்களை உள்வாங்கி அந்த பாத்திரமாக மாறி அதன் வழியாக படைப்புகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள் நான் எழுதிய எத்தனையோ கவிதைகள் நல்ல விமர்சனங்களை பெற்றிருக்கிறது சில கவிதைகளுக்கு விமர்சனங்கள் இல்லாமலும் இருக்கும் ஆனால் நான் எழுதி நிறைய கவிதைகளுக்கு நல்ல விமர்சனங்களும் என்னை நெகிழ வைத்த விமர்சனங்களும் உண்டு சற்று படித்த அந்த கதாபாத்திரம் ஏற்று எழுதிய கவிதை நான் முகநூலில் பதிவிட்ட போது என் நண்பர்கள் பட்டியலில் இருக்கும் ஒரு தோழிக்கு அவருடைய தோழி செய்தி அனுப்பியிருந்தார் இந்த கவிதையை இந்த கவிஞரிடமிருந்து அனுமதியோடு வாங்கி தாருங்களன் இதை நான் என் கணவருக்கு படித்து காண்பிக்க வேண்டும் இதை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு செய்தி அனுப்பியிருந்தார் அந்த தோழி எனக்கு செய்தி அனுப்ப இதுபோல் இந்த தோழி உங்கள் கவிதை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று நான் பின்பு அவர்களுடைய தேவை எது என்பதற்காக அவர்களிடம் கேள்விகள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அவர் கணவர் அயல் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் சமீப காலத்திலேயே திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது சில மாதங்கள் மட்டுமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அவர்கள் இப்போது தனிமையில் இருக்கிறார்கள் கணவன் அயல்நாட்டில் இருக்கிறார்கள் கணவனுக்கு இந்த கவிதையை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இதை என்னிடம் இருந்து அனுமதி பெற்று வாங்கி இந்த கவிதையை படித்து காண்பித்து நெகிழ்ந்து கண்ணீர் சிந்திய தருணங்கள் உண்டு ஆக ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி என்பது அது எந்த வகையில் சென்று சேர வேண்டுமோ அந்த வாசகரிடத்தில் சேர்ந்து அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும் போது இமாலய வெற்றியை அந்த படைப்பாளி தொட்டுவிடுகிறார் ஆக இந்த கவிதை அவர்களிடம் இருந்து கணவருக்கு சென்றபோது கணவர் இருந்து தன்னோடு நிறைவு செய்த ஒவ்வொரு தருணங்களையும் அவர் தினமும் நினைத்து நினைத்து நினைத்து அவரிடம் சொல்ல முடியாமல் எப்படி சொல்வது என்று தெரியாமல் இருந்த ஒரு தருணத்தில் இந்த கவிதை வெளிப்பட்டவுடன் இந்த கவிதையின் வாயிலாக அவர்கள் அவரோடு இருந்த அன்பும் அவர் இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தனிமையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது விமர்சனத்திலும் சிறந்த விமர்சனமாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் இதை என் வெற்றி கவிதையாகவும் நான் பறைசாற்றுகிறேன் Mahte mahte daladala nam nam mahte mahte daladala nam nam yan a seytav eder umre ne ne சென்னையிலிருந்து இனி வரும் கவிதை இருக்கும் என்று ஒரு நான்கு வரியில் இரண்டு கவிதை தர முடியுமா முதலில் புலம்பெயர் வாழ்வு மிகவும் கடினமான ஒன்றுதான் புலம்பெயர் வாழ்வி யாரும் விரும்பி தேர்ந்தெடுத்ததாக இல்லை அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு ஏற்றபடியே அவர்கள் தங்களுடைய புலம்பெயர் வாழ்வை தேடுகிறார்கள் சிலர் பொருள் ஈட்டுவதற்காக சிலர் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே புலம்பெயர்ந்த நாடுகளில் நடத்தி செல்வதற்காக இன்று பல வகையாக பிரிக்கப்பட்ட புலம்பெயர் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு சில நேரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக நான் புலம்பெயர்ந்த காலத்தில் அப்பொழுது என் மனம் பாதிக்கப்பட்டதில் எழுதிய ஒரு வழி நிறைந்த புது கவிதைதான் கண்ணீர் துளிகள் என்பது அழுகை ஒவ்வொன்றிற்கும் அர்த்தங்கள் புதுப்பிக்க வேண்டும் அழுகை ஒவ்வொன்றிற்கும் அர்த்தங்கள் புதுப்பிக்க வேண்டும் அழகானதாய் அர்த்தப்படும் வாழ்க்கை அதீதம் கண்ணீருக்குள் கதைகள் கண்ணீருக்கான கதைகள் கண்ணீர் தொளிகளும் சுடுகிறது இதயங்களின் விளிம்புகளின் வேதனைகளால் கசிந்து கசிந்து உருகியதோ மனம் கண்ணீராய் வெளிப்படுகிறதே வெந்து வெந்து வெதும்பியதோ மனம் வெந்நீராய் கண்ணீர் தொளிகள் என் கண்களில் என்று முடித்திருக்கிறேன் இந்த கவிதையை இதேபோல் தற்போது நான் எழுதிய புலம்பெயர் வாழ்வின் வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மரபு பா மரபு கவிதை ஒன்றை ஆசிரியர் விருத்தத்தில் எழுதியிருக்கிறேன் இது சமீப காலத்தில் எழுதப்பட்ட கவிதை இழந்துவிட்ட கனப்பொழுது இந்த கவிதை தொகுப்பில் முதல் பந்தியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் தூரதேசம் சென்றபோது கண்ணீர் சொட்டி தொலைத்துவிட்ட மண்ணை எண்ணி நனைந்த நேரம் பாரமாகி போன மனத்தின் உள்ளே சோகம் பத்திரமாயிருக்கிறது என்ன சொல்ல சாரமற்ற நினைவுகளால் வாழ வந்தும் தாய்மண்ணை விடுத்த சோகம் தாக்குதிங்கே தாரோடு பிள்ளைகளும் சேர்ந்து ஆடி சகிதமாக இழந்துவிட்ட பொழுதுமிங்கி என்ற முறையில் இந்த கவிதை தொடர்கிறது என்னுடைய அடுத்த கேள்வியும் கொஞ்சம் இலக்க முடக்காகத்தான் இருக்க போகின்றது நீங்கள் இதுவரை எழுதிய கவிதையில் திரும்ப திரும்ப அந்த கவிதையை படித்து அழுதது உண்டா கற்பனை வளன்களையும் சரி கருபொருள்களையும் சரி அவன் தேடல்களின் மீது இருந்து கொண்டு சவாரி செய்கிறான் ஆக தேடல்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிற போது அவன் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்தேயாக வேண்டும் நகர்ந்தேயாக வேண்டும் அப்படிப்பட்ட நகர்வுக்கு ஒரு படைப்பாளி தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் போதே அவன் முன்னேற்ற பாதையில் நீண்டு கொண்டு போகிறான் அந்த வகையில் நான் என் அனுபவத்தில் நான் எழுதிய கவிதைகளை ஒவ்வொன்றையும் தாண்டி அடுத்த கவிதைகளுக்கான தேடலுக்கு நான் முற்பட்டு போகிற போது முன்னோக்கி நடக்கிற போது முன்பு எழுதிய கவிதைகளின் மீது மீண்டும் மீண்டும் என் கவனத்தை செலுத்துவதற்கு அத்தனை கால அவகாசங்கள் மிக மிக குறை ஆக ஒரு கவிதை எழுதினோம் என்றால் அந்த கவிதை எழுதிய பிறகு இரண்டு மூன்று முறை நாம் படிப்போம் பிழைகளை திருத்துவோம் நம் நமக்கு தோன்றிய பிழைகள் அத்தனையும் திருத்தப்படுகிறது பிறகு பதிவிடுகிறோம் அல்லது புத்தகங்களாக வாசகர்கள் படித்து விட்டு அதன் மீது விமர்சனங்கள் வைக்கும் போது நமக்கு மீண்டும் அந்த கவிதைகளை படிக்க தோன்றும் மீண்டும் ஒரு நான்கு ஐந்து இப்படி படித்து படித்து படித்து வரக்கூடிய கவிதைகள் அந்த கவிதைகளினுடைய ஓட்டம் முடிவு ஆனால் தேடல்கள் என்ற அதை நோக்கி வேறொரு பாதைக்கோ அல்லது வேறொரு கட்டத்திற்கும் நாம் நகர்கிறோம் அந்த நகர்வு என்பது தேவைப்படும் போது பழைய கவிதைகளின் மீது இருக்கக்கூடிய கவனங்கள் புது க புதிதாக உருவாகப் போகிற கவிதைகளின் மீது அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டி வருவதால் என் நகர்வு அதை நோக்கி போகிறது ஆக என் கவிதைகளை நான் வாசித்து வாசித்து அழுதது என்பதற்கு அங்கு ஓர் சான்றும் இல்லை ஆனால் சில கவிதைகளை நான் பலமுறை வாசித்து பார்த்தேன் பழைய கவிதைகளை ஏற்கனவே எழுதி முடித்திருந்த கவிதைகளை பல நாட்கள் நான் படிக்காமல் இருக்கின்ற கவிதைகளை திடீரென்று சென்று படிக்கும் போது எனக்குள் அந்த கவிதையினுடைய ஊற்றும் மறுபடியும் சொல்லும் சில நேரங்களில் அந்த கவிதை அந்த நேரத்தில் படிக்கிற போது அன்றில் இதை வேறு மாதிரி மாற்றினால் இன்னும் சென்மைப்படும் என்ற நினைவுகளும் அந்த ஆலோசனைகளும் எனக்கு வருவது உண்டு அப்படியும் மாற்றி இருக்கக்கூடிய கவிதைகள் ஆக அழுது தீர்த்த கவிதைகள் என்பதற்கு அங்கு ஒன்று ஆனால் பல படித்து தெளிந்த கவிதைகள் என்பது என் உண்டு என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன் சொல்லி <laughs> kainalaru <laughs> malainara kandinum kadal pende kainalara அடுத்த கேள்வி இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்பது ஒருபுறம் இருக்க உங்களுடைய கவிதைகளில் காதல் கவிதைகள் நிறைந்து வலிந்து கொண்டே அந்த காதல் கவிதைகளை நீங்கள் படைக்கும் பொழுது முன்பு ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்றால் படைப்பாளிகள் கலைஞர்களுக்கு பல போராட்டங்கள் வந்துதான் போகின்றது ஒரு பாடலை கொடுத்தால் இந்த பாடல் யாருக்கு என்று கேட்பார்கள் இல்லை ஒரு கவிதையை எழுதினால் இந்த கவிதை ஏ உனக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகள் எல்லாம் எழுமிக் கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு கற்பிணை மடிவங்களில் வடிவமைக்கப்படும் கவிதைகள் இருக்கின்றன என்பதை மறந்து சில சமயங்களில் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இப்ப ஒரு உதாரணமாக கூற போனால் ஒரு கவிதை இப்ப நானும் பெரிய கவிஞர் என்று நான் சொல்ல வரவில்லை என்னை என்னால் முடிந்த கவிதையை நான் எழுதிக்கொண்டே இருக்கின்றேன் ஒரு கவிதையை நான் எழுதும்பொழுது அந்த பாத்திரமாக நான் மாறுகின்றேன் அந்த பாத்திரமாக மாறி கவிதையை நான் வடிவமைக்கின்றேன் அதற்காக காதல் கவிதை எழுதினால் நான் காதல் பண்ணுவது என்றல்ல அப்படிப்பட்டி திருடி பார்ப்பதும் ஒன்று அப்படி திருடி பார்க்கும் கவிதையில் நீங்கள் திக்குமுக்காடியது ஒன்றா இந்த கவிதையே இந்த கவிதை யாருக்காக எழுதப்பட்டது என்று உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நடந்தனவா தவறா என்பதை ஒருபுறம் இருக்க எனக்கு இந்த கேள்விக்கு நீண்டகாலமாக பதில் தேடிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்கள் ஒரு மாபெரும் கவிஞர் என்று அந்த கேள்வியை நான் உங்களிடம் மிக சிறப்பான கேள்வி இந்த கேள்விக்கு உங்களுக்கு என் நன்றிகள் திருமதி ராகினி பாஸ்கர் அவர்கள் கவிதை என்ற பட்டம் பெற்றிருக்கும் நீங்கள் ஒரு சிறந்த படைப்பாளி என்பதை அது காட்டுகிறது என்பதை அது உறுதி செய்கிறது இந்த கேள்வி மிக சிறப்பான கேள்வியாகவே எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இந்த கேள்வி என் வாழ்க்கையில் என் வாழ்நாளில் நான் பல இன்னல்களையும் பல வகையான துன்பங்களையும் சந்தித்திருக்கிறேன் என்பதற்கு இந்த கேள்வி மிக பெரிய சான்றாக விளங்குகிறது இதை நான் நேரடியாகவே அனுகலாம் நினைக்கிறேன் என் புத்தகத்தில் நான் எழுதப்பட்டிருந்த கவிதைகள் அனைத்தும் காதலை சார்ந்து காதலை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கவிதைகள் என்பது பெரும்பாலான ஒரு குற்றங்களாகவே இருக்கிறது அவர்கள் சொல்வதிலும் அர்த்தங்கள் இருக்கிறது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க காதல் அன்பு பாசம் நேசம் இப்படி பல தரப்பட்ட அன்பை பொழியக்கூடிய பல கருத்துக்களை கொண்டு வெளிப்பட்டிருக்கக்கூடிய கவிதை ஆக இந்த கவிதைகளை நான் எழுதும்போது நான் ஒரு காதலியாக உணர்கிறேன் என்றால் நான் பெண்ணாகிவிட்டேன் என்று அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் இருக்கும் ஏற்படக்கூடிய உணர்வுகளை நான் கொண்டு வந்து எழுதுகிறேன் என்றால் நான் அந்த பெண்ணோடு இருந்து அந்த உணர்வை நான் சுகிட்டு பின் எழுதுகிறேன் என்பது ஆக ஒவ்வொரு படைப்புகளுக்கும் பின்னால் ஒரு மையக்கருத்து அந்த மைய சுற்றிலும் கற்பனைகள் அதிகம் நிறைந்திருக்கிறது அதனால் அது கவிதையாக வெளிவருகிறது வைரபுத் ஒரு பாடலில் சொல்வார் கண்ணுக்கு மைய கவிதைக்கு பொய் அழகு அது பொய் என்பது கற்பனை என்ற ஒரு பொருளை அந்த இடத்தில் உணர்த்துகிறது கவிதைக்கு கற்பனைகள் தான் அழகே ஆக அந்த கற்பனையை நாம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற அந்த கவிதையை படிப்பவர்கள் நினைக்கிறார்கள் இந்த கவிஞன் இந்த படைப்பாளி காதலில் தோல்வி அடைந்திருக்கிறானோ அல்லது காதலித்துக் கொண்டிருக்கிறானோ அல்லது சமூகத்திலிருந்து இவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறானோ இல்லை ஒதுக்கப்பட்டிருக்கிறானோ என்றெல்லாம் என்னும் அளவிற்கு ஒரு படைப்பு வெளிப்படுகிறது என்றால் அதில் ஒரு படைப்பாளியாக நான் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் அங்கிருந்து வீசப்படக்கூடிய கேள்வி அம்புகள் துளைத்து ரணமாக்கும் போது அது வலியை கொடுக்கிறது ஆக இந்த கேள்விகளால் என் சக மனிதர்கள் என்னை காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை இது வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்புகளை என்னால் சந்திக்க ஏற்பட்டது இப்போதும் அந்த காயங்களோடுவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மை ஆக ஒரு கவிதை பின்புலம் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களை தீர்மானித்துக் கொள்வது தவறான ஒன்று இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள்வதும் படைப்பாளியை புரிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது இது இலக்கிய படைப்புகளில் இருக்கக்கூடிய ஒன்று ஆக ஒரு பாத்திரத்தை வர்ணிப்பவன் படைப்பாளி ஆக அந்த பாத்திரத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்தின் உள்ளே நாம் செல்ல வேண்டும் அப்போதுதான் அதிலிருந்து உண்மையை நம்மால் எழுத முடியும் அதனோடு சில கற்பனைகள் சேர்த்து கொண்டு வரும்போது அது அழகப்படுகிறது அதுதான் கவிதை ஆக இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் கவிதை கற்பனை வளங்களோடு வெளிப்படுகின்றன அந்த கற்பனை வளங்களோடு வெளிப்படும் கவிதையினுடைய கரு நாம் உள்வாங்கியவை அந்த உள்வாங்கியவையின் தோற்றங்கள் நம் கண்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அது நினைவலைகளாக மாற்றப்பட்டு கவிதைகளாக வெளிவைய அனைத்தும் எழுதுவதற்கு முன் ஒரு படைப்பாளிக்கு அனுபவம் இருக்க வேண்டும் அப்போதுதான் இது வெளிவரும் என்று நினை தவறான முட்டாள்தனமான ஒரு நிறைந்த கவிதைகளை எழுதியிருக்கின்ற இனியும் எழுத போகின்றீர்கள் எழுதி கொண்டேயும் இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட கவிதைகளில் உங்கள் கவிதை உங்கள் மனதை இன்னும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற கவிதை ஒரு கவிதை என்றாலே எல்லா கவிதையும் விருப்பமாகத்தான் இருக்கும் இருந்தும் அதிகமாக விரும்பும் கவிதைகளும் இருக்கின்றனவா அப்படிப்பட்ட கவிதை ஒன்றை கூறுங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய சம்பவங்களால் நீங்கள் சில கவிதைகள் எழுதியிருக்கலாம் ஒன்றை ஒரு படைப்பாளிக்கு தன் படைப்பு எல்லாமே நல்ல படைப்புகளை ஆக நான் எழுதிய கவிதைகள் எல்லாமே சிறப்பான கவிதைகள் என்பது என் கருத்து இதில் சிறந்த கவிதை சிறப்பில்லாத கவிதை சோடை போன போன கவிதைகள் என்று எந்த ஒரு பாகுபாடும் நான் பார்த்ததில்லை கவிதைகள் என்படுவதை நான் எழுதுகிறேன் அதை பதிவிடுகிறேன் இன்று என் உள்ளுணர்வில் தோன்றியது இது அதை நான் பதிவிடுகிறேன் அப்படி பதிவிட்ட கவிதை முழுக்க முழுக்க எண்ணெய் சார்ந்தது படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் மனநிலையை பொறுத்தது சிலர் ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட அதே கவிதை பின்பு ஒரு நாளில் நிச்சயம் அது ஒருவோராலோ அல்லது பலராலோ அது அங்கீகரிக்கப்படலாம் எந்த ஒரு கவிதையும் சோடை போன கவிதை என்று சொல்வதற்கு நான் ஏற்கனவே ஒரு கவிதையை படித்திருக்கிறேன் என் சகதோழியின் தோழி அந்த கவிதையை எடுத்து தன் கணவருக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கவிதை என்னையும் மிகவும் ஆழ்படுத்தி அதனோடு நான் பல நாட்கள் பயணித்து அந்த கவிதையோடு பல நாள் உறங்கி ஜீரணித்திருக்கிறேன் என்பதும் உண்மையான சில கவிதைகள் படிக்கின்ற போது உடனே மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மனதோடு ஒட்டி கொள்ளும் சில கவிதைகள் படித்த மாத்திரத்தில் மனதிலிருந்து அகன்றுவிடும் ஆக பிடித்த கவிதையை பிடிக்காத கவிதை என்பதல்ல என் மனதோடு சில காலம் ஒட்டி வாழ்ந்த கவிதைகள் இது போன்றவை அதே போல் என் வாழ்வாதாரத்தை பாதித்து என் மனதை மிகவும் வருத்தி அதனால் நான் எழுதிய கவிதைகள் இன்றும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு என்னிடம் பல கவிதைகள் உள்ளன அதில் என் தந்தையை நான் இழந்த பின்பு எழுதிய அவருக்கான பாக்கல் கலிவிறுத்த பாக்கள் என்னோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதில் ஒன்று ஞான சுடரோன் நயகவி வல்லோகும் வான சிறப்போன் வளர்தகு நல்வினையன் ஆன புலமை செறிந்தேகும் ஆசான காண பணி தே வணங்குவன் யானே இதுதான் அந்த கவிதை ஞானச்சொடருடையவர் நல்ல பல கவிதைகளை வான் சிறப்பாய் வழங்கி வரக்கூடியவர் நற்சியல்களை புரிந்து நாளும் நாளும் அவர் தன் வாழ்நாளில் பெருமிதம் கொண்டு வளர்ந்தவர் நல்ல புலமை செறிந்த தமிழ் புலவர் ஆசிரியராக பணிபுரிந்த ஐயனை வணங்குவேன் நான் அவரை வணங்குகிறேன் என்பது போல் எழுதியிருந்தது இதுபோல் பல கலிபிருத்தங்கள் அவரை மையமாக வைத்து அவருடைய சிறப்புகளை கொண்டு எழுதிய கவிதைகள் உண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையின் மடிய உங்களோடு இருந்து ராகினி பாஸ்கர் பாஸ்கர் பாட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று உங்கள் மனதில் காதல் மலர்ந்திருந்தால் மலர்ந்த நேரத்தில் நீங்கள் எழுதிய கவிதை எது இனி எழுத போகும் கவிதை எது சங்கடத்திற்குள்ளாக்கப்படுவதற்கான கேள்வியா நான் உங்களிடம் உண்மை ஒன்று என்னவென்றால் நான் வளர்ந்த விதம் என் வளர்ப்பு விதம் என் தந்தையின் ஆளுமை என் மீது இருந்ததாலும் என் தாய் நாளுமே என் மீது இருந்ததாலும் என் சிறுவயதிலிருந்து நான் வளர்க்கப்பட்ட விதம் இந்த காதல் என்ற ஒன்றை சாராத வகையிலேயே என்னை வளர்த்து விட்டார் நான் படித்த பள்ளிகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்ட கல்லூரிக்கு செல்லும் போதும் கூட என் தந்தை பயந்தார் இருவாடினர் சேர்ந்து படிக்கும் கல்லூரிகளில் அவர் என்னை சேர்க்கவில்லை ஆண்கள் கல்லூரியை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் என்னை சேர்த்தார் பிறகு நான் சென்னை மாநகருக்குள் என் கல்லூரி படிப்பை நான் ஆரம்பித்திருந்தால் அல்லது ஆரம்பித்தால் நான் சீர்குலைந்து போவேன் நண்பர்களினால் என்னை நண்பர்கள் என்னை சீர்குலைத்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் என்னை நகரம் அல்லாத மாநகரம் அல்லாத இடத்தில் கொண்டு சேர்த்தார் நான் என் கல்லூரி படிப்பை நெஞ்ச கல்லூரியில் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தூய கல்லூரியில் நான் படித்தேன் வாணியம்பாடியை தொட்டடுத்து ஜோலாபேட்டை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கு நான் என்னுடைய இளங்கலை அறிவியலில் இந்த இளங்கலை அறிவியலில் நான் கணிதம் ஏற்று படித்த அந்த காலகட்டங்கள் முழுவதும் ஆண் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரி மட்டுமே அவர் கொண்டு சென்ற திசை எண்ணெய் முழுவதுமாக அதை அந்த எண்ணங்களுக்கு உட்படுத்த உட்படுத்தாமலேயே என்னை கொண்டு வந்துவிட்டதால் காதல் என்பது எனக்கு ஒரு வார்த்தையாக மட்டுமே விளங்கியது வார்த்தையாக மட்டுமே இருந்தது ஆக என் கவிதைகள் அத்தனையும் காதல் கவிதைகளாக இருப்பதால் நீங்களும் இதே கேள்வி என்னிடம் கேட்டீர்கள் பலர் கேட்டுவிட்டார்கள் அதே போல என் நூல் விமர்சனம் செய்த போது புத்தக வெளியீட்டின் போது புத்தகம் வெளியீட்டு என் வெளியீடு செய்து என் புத்தகத்தை விமர்சித்த முனைவர் முதல்வருமான பிரேமா அவர்கள் இப்படித்தான் கேள்வி கேட்டார்கள் கவிஞர் காதலின் மீது வயப்பட்டிருக்கிறாரா இல்லை காதலில் இருக்கிறாரா இல்லை காதலிக்க முற்படுகிறாரா என்ற மூன்று காலத்திற்கும் ஏற்றார் போல் அவர் ஒரு கேள்வியை வைத்தார் நான் அவருக்கு சொன்ன அதே பதிலை உங்களுக்கும் சொல்கிறேன் இதுவரை காதலித்ததில்லை இப்போதும் காதலிக்கவில்லை இனி காதலிக்க முடியுமா என்பது தெரியாத காரணம் எனக்கு வயது இல்லை ஆக கவிதைகள் எழுதப்படுகிறது என்றால் ஒரு ஆக்கம் வெளிவருகிறது என்றால் அதற்கு காதல் என்ற ஒரு கருபொருள் அந்த நூலில் இருக்கிறது என்கிற இவன் காதலை சார்ந்தவன் காதலோடு இருந்தவன் காதலை விட்டு வந்தவன் காதலால் புறக்கணிக்கப்பட்டது போன்ற பொருள் இதில் எதுவுமே இல்லை உணர்ந்ததை எழுதுகிறேன் அல்லது இப்படியும் இருக்கலாம் எனக்கு இதுவரை ஏற்படாத அந்த தாக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கலாம் நான் வளர்ந்து விட்டேன் அதிகம் படித்துவிட்டோம் கல்வி அறிவு பெற்றுவிட்டோம் படைப்பான் என்ற பெயரையும் பெற்றுவிட்டோம் இப்பொழுது மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணர்வை கொண்டு நான் ஒருவரிடத்தில் சொல்ல இயலாது ஆக இதை வடிகால் செய்வதற்கு எனக்கு கவிதை பயன்படுகிறது என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் நான் இதை பொருத்துகிறேன் என்று சொல்வதற்கும் அர்த்தங்கள் உண்டு காதலிக்காதவன் காதல் வயப்படாதவன் தற்போது காதல் எண்ணங்களில் உள்ளவன் என்ற அர்த்தங்களில் கொண்டு போகிற போது இனி காதல் காதல் மலர காதல் மலர்ந்த அந்த உணர்வை வெளிக்கொண்டு வந்து தள்ளுவது எனக்கு கவிதை ஒரு ஊடகமாக அமைகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் கவிதையால் நான் காதல் வயப்பட்டவன் என்பது உண்மை ஆனால் காதல் வயப்பட்டதால் கவிதைகள் வெளிவருகிறது என்பது இல்லை கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே மறுக்கின்றது ஆவலே இதில் சொல்ல துடிக்கின்றதே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 பொன்னுடல் மூடி முன்னுடன் வாழவா இருவரின் நாடை மகனேயாக இரவை நாம் ஆழவா தேர்வை கூடை தேடவா கவிதையே தெரியுமா காதே இதில் சொல்ல கவிதை எழுதும் பொழுது நீங்கள் பல வடிவங்களில் பல வர்ணனைகளில் உங்களுடைய கவிதைகளும் செதுக்கி எழுத்திருக்கின்றீர்கள் சித்தமாக ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதுகின்றீர்கள் கவிதைகள் வித்தியாசப்பட்டு இருப்பதற்கு காரணமும் அதனுடைய பின்புலமும் பார்க்கும் போது ஒரு படைப்பாளியாகவும் ஒரு கவிஞனாகவும் நான் சமூகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் என் கண்களுக்கு படக்கூடிய கருத்தினை உள்வாங்கி அதை கவிதைகளை ஆக்கி தரும்போது ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு திசைகளிலும் ஒவ்வொரு கோணங்களிலும் ஏற்படலாம் ஒரு ஒரு கவிஞனுக்கும் ஒரு கருப்பொருள் வெவ்வேறு கோணங்களில் அவர்கள் கருத்தை கவர்ந்திருக்கலாம் அதுபோல் என்னை கவர்ந்த விதத்தில் நான் கவிதைகளை உருவாக்கியிருக்கிறேன் இன்று ஒரு காதலை பற்றிய கவிதையோ நாளை ஒரு சோகத்தை சார்ந்த ஒரு கவிதையும் அடுத்த நாள் ஒரு சமூகத்தை சாடக்கூடிய கவிதைகளுமாக நான் பதிவிடுகிறேன் என்றால் அன்று நான் பார்த்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கருவும் எனக்கு காதலை உணர்த்தியது சோகத்தை உணர்த்தியது சமூகத்தை சாடுவதற்காக உறுதுணை நின்றது என்பதே அதன் பொருள் ஆக என் பின்புலன்கள் என் படைப்புகளின் மூலங்கள் அனைத்தும் சமூகம் சமூகத்தை சார்ந்த என்னை சார்ந்தவர்கள் என்னுள் ஏற்பட்ட எனக்கான வழிகள் எனக்கான தாக்கங்கள் இவை அனைத்தும் கவிதைகளாக்கப்பட்டு அது வெளியிடப்படுகிறது மதுவிலக்கினை கொண்டு போராட்டங்கள் நட நடைபெற்ற காலகட்டங்களில் என் கருத்தில் உதித்த கருவை கொண்டு நான் ஆக்கிய புது இது இதை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் தலைப்பு சமாதிகள் தூரமில்லை தாலியை இழந்து இழந்து மீட்டெடுக்கிறோம் அடகு கடையில் இருந்து தாலியை இழந்து இழந்து மீட்டெடுக்கிறோம் அடகு கடையிலிருந்து கட்டிய தாலியை இழக்காமல் காப்பதால் நாங்களும் சத்தியவான் சாவத்திரிதான் மதுவினை அமுல்படுத்திய அரசே மானியத்தையும் அமுலாக்கு வட்டி கட்ட மாரடைக்கும் எங்களுக்கு மதுவினை அமுல்படுத்திய அரசே அதற்கான மானியத்தையும் அமுலாக்கு வட்டி கட்ட மாரடைக்கும் எங்களுக்கு வட்டிக்காக அழுவதா வாய்த்தவனுக்காக அழுவதா மதுவுக்கு சமாதி கட்டும் வரை சமாதிகள் எங்களுக்கு தூரம் இல்லை சமாதிகள் எங்களுக்கு தூரமில்லை இதுதான் இந்த கவிதை இது ஒரு பெண் தன் கணவனினுடைய குடி போதையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்தி அவள் புலம்பி அரசிடம் வேண்டுவது போன்ற போராட்டத்தை வைப்பது போன்ற ஒரு கவிதை இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது குடிப்பதற்காக தாலியை அடகு வைக்கிறான் அதை மீட்பதற்காக இவள் போராடுகிறாள் அந்த போராட்டத்தில் இவளே வேலை செய்து பணம் ஈட்டி பின் வேண்டும் இதற்கு மானியத்தை கூடு அரசே எங்களால் மாரடைக்க முடியவில்லை வட்டியை கட்டுவதற்கு அடுத்ததாக மதுவுக்கு சமாதி கட்டும் வரை எங்களுக்கு சமாதிகள் என்பது தூரம் இல்லை ஏனென்றால் மது அறிந்துவிட்டு அறிந்துவிட்டு மக்கள் எல்லோரும் இறந்து போகிறார்கள் ஆக இறந்தவர்கள் சமாதியை அடைய வேண்டும் மது குடித்தால் சமாதி என்பது நிச்சயம் ஆக மதுவை மூடிவிட்டால் சமாதிகள் எங்களுக்கு தூரமாகிவிடும் இல்லை என்றால் சமாதிகள் எங்களுக்கு தூரமே இல்லை பக்கத்தில் இருக்கிறது என்பதாக இதில் பொருள்படுகிறது மேலும் நாங்கள் எங்கள் தாலிகளை காப்பாற்றி கொள்வதால் சத்தியவான் சாவத்திரிகளே ஏனென்றால் குடித்து இறந்துவிடாமல் இருப்பதற்கு நாங்கள் வேண்டி வேண்டி தாலியை கையில் பிடித்து கொண்டிருக்கிறோம் மாங்கல்யத்தை கையில் பிடித்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்களும் சத்தியவான் சாவித்திரி போன்றவர்களே என்ற ஒரு ஓமை அந்த இடத்தில் கொண்டு வந்து அந்த கவிதையை மேற்கூட்டியிருக்கிறேன் இது தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கவிதை நல்ல ஒரு கவிதையும் சமுதாயத்துக்கு ஒரு விளங்கக்கூடிய வகையில் ஒரு கவிதையை ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மது அருந்துவதால் பல பெண்கள் சிரமத்துக்குள்ளாகின்றார்கள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட பாதிப்படைகின்றது அப்படிப்பட்ட இந்த மதுவினால் ஒரு குடும்பமே ஒத்த சீரழிந்து அவள் ஒரு மிதவை கோலத்துக்கு கூட தள்ளப்படுகின்றாள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது சமுதாயத்தை உற்று நோக்கு பார்க்கையில் காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான கவிதையை இந்த நேசகானன் வானொலி ஊடக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்ட அதற்கு உங்களுக்கு நான் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எழுதிய கவிதையில் என்னை கவர்ந்த கவிதை ஒன்று படிக்கின்றேன் அந்த மலை முகட்டில் பூத்து கொண்டிருந்தது அந்த மலர் வனம் ஜாரின் வரவை எண்ணி இத்தனை ஆனந்தம் கழிப்புடன் சிரிக்கின்றது வண்ணங்கள் பேசிக்கொண்டு வர்ற ஜாலங்கள் காட்டுகிறதே வண்டாக பூவுக்குள் தேனுகப் பணித்தது யார் தேவதைகள் சூடிக்கொள்ளட்டும் இனி பூக்கும் ஒவ்வொரு மலரையும் என் தேவதைக்கு மட்டும் நானே தெளிவு செய்வேன் அவள் சூடிடும் மலரை யாரும் தேண்ட வேண்டாம் வண்ணங்கள் இழந்து நிற்கும் வேருக்கு ஐயோ வளைக்கிறது தண்ணீர் ஊற்ற நான் இருக்கின்றேன் பனிக்குடம் நிரம்பி மலர் என்பது செவ்விதல் விளக்கி தேன் சுவைக்கும் வண்டே நான் தான் ஒரு முறை காதல் கொள் அதில் அர்த்தப்படும் வாழ்வியலில் உன்னதம் நீ ஒருமுறை காதல் கொள் அதில் அர்த்தப்படும் வாழ்வியலில் உன்னதம் வந்து போக வேண்டாம் தங்கி போக சொல்கின்றேன் இனியேனும் வாழ்வில் வசந்தங்கள் வீசிட நீ வந்து போக வேண்டாம் தங்கி போகச் சொல்கின்றேன் இனியேனும் வாழ்வில் வசந்தங்கள் வீசிட கவிஞர்க்கோனா கவிஞருக்கு ஆமாம் உங்கள் கவிதை உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகளையும் படித்துக் கொண்டு சொல்லும் சில கவிதை எண்ணையும் மனதை தொட வைக்கின்றது அப்படிப்பட்ட கவிதையில் இன்னும் கவிதை ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது நாளிகைகளும்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 இது எரிபந்தின் துணைக்கோள் என்பதால் அற்புதமான கவிதைகள் உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு விழிப்புணர்வுகளைத் தருகின்றது உங்கள் வயல்வெறப்பு என்ற கவிதையும் என்னை படித்து நிகழவைத்தது உங்கள் கவிதை வாழ்க்கையின் நிதர்த்தங்களையும் நிதர்சனங்களையும் அன்பையும் கொடுக்கின்றது தாய்மை கொடுக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய கவிதைகளை படித்தால் மனம் ஏதோ மகிழ்வு அடைகின்றது அப்படிப்பட்ட உங்களுடைய உங்களுடைய கவி பயணம் நீண்ட தொடர்ந்து கொண்டே போக வேண்டும் உங்களுடைய கவிதைகளால் நிறைந்த மனங்கள் குளிர்மை அடைந்து கொண்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த கவிஞனுடைய பேனா என்றும் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் பேனா நீர் சிந்தினால் எங்கள் உள்ளக்கள் கூட மகிழ்வு அடையும் அந்த வகையில் மத்தியிலும் உங்களுடைய மத்தியிலும் கேள்விகளை கேட்டும் மனம் செலுத்தாது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அற்புதமாக பதில் தந்தமைக்கு நேசகனம் வானொலி ஊடக திரு பிரபாகரன் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் இந்த காற்றலையோட உங்களுடைய குரலில் உங்களுடைய கவிதைகள் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அவர்களே உங்களை நெகிழ வைத்ததாக இரண்டு கவிதைகளை படித்து தெரிவு செய்து அதை இங்கு காட்டிலையில் பதிவிட்டிருந்த உங்களுக்கு என் நன்றிகள் திருமதி ரகி பாஸ்கர் அவர்களை உங்களை நிகழ வைத்தது என்று அந்த இரண்டு கவிதைகளை கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் என் எழுத்துகள் யாரையோ கொண்டு சேர்கிறது என்று நினைக்கும்போது என் எழுத்துகள் வெற்றி இலக்கை நோக்கி செல்கிறது அந்த கவிதை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு இதுவே பெரிய சான்றாக விளங்குகிறது மேலும் இந்த இரண்டு கவிதைகள் இரண்டு வகையான சூழ்நிலைகளில் இரண்டு வகையான தருணங்களில் எழுதப்பட்டது முதல் கவிதை காதல் சார்ந்தது இரண்டாவது கவிதை என்னுள் ஏற்பட்ட தாக்கம் அதனால் ஏற்பட்ட சோகத்தினால் எழுதப்பட்ட கவிதை ஒன்று உறவை வளர்ப்பதற்கும் உறவை மேன்மைப்படுத்துவதற்குமான கவிதை மற்றன்று உறவு எங்கே உதிர்ந்து போகிறதோ என்ற பயத்தில் ஏற்பட்ட கவிதை இவை இரண்டும் உள்ளுணர்வுகளை தூண்டி எழுத வைத்த கவிதைகள் இது என்னுள் ஏற்படுத்திய தாக்கங்களாகவும் இருக்கின்றன இந்த கவிதைகள் நான் எழுதப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் பார்க்கின்ற போது இந்த கவிதைகள் உங்களை சென்று சேர்கிறது சேர்ந்திருக்கிறது என்றபோது இது என் எழுத்துக்களுக்கு கிட்ட கிடைத்த மிக வெற்றியாகவே நான் நினைக்கிறேன் மேலும் இந்த தருணத்தில் என் கவிதைகளையும் என்னை பற்றிய பல செய்திகளையும் காற்றலைகளில் உழவுவிட்டு தமிழ் நெஞ்சங்களின் மனதில் நிறைத்த நேசகான வானொலி நிறுவனத்திலருக்கும் இதை மிக அருமையாக பல வகையான கேள்விகளை கொண்டு என்னிடம் இருந்து எவ்வளவு செய்திகளை உங்களால் பெற என்று நினைத்தீர்களோ அவ்வளவு செய்திகளையும் பெற்று தமிழ் நெஞ்சங்களுக்கு பகிர்ந்த தொகுப்பாளனி கவிதைக்குயில் திருமதி ராகிணி பாஸ்கர் அவர்களே உங்களுக்கும் இத்தனை சமயம் என் நேர்காணலை செவிமடுத்து கேட்டு இன்புற்ற நேசகான நேச நெஞ்சங்கள் ஆகிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து என்னை காற்றலையில் உழவை விட்ட திருமதி ராகினி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி இணை தெரிவி இந்த சிறந்த ஒரு நேர்காணல் இப்படி இறைவனுடைய அருளை எண்ணி இறைவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் கவிதைகளோடு தமிழ் நேச உறவுகளை நேசகான வானொலி வழியாக சந்திக்க நான் காத்திருக்கிறேன் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் இதை அங்கத்தில் யார் வந்தது மாறார நடையொடு என் யார் வந்தது த கவிரை அங்கத்தில் யாதந்தது